வெந்தகஸ்தே சபையின் கிறிஸ்துவ நர்ச்சேரி கூட்டங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் ஒன்று வரை தினமும் மாலை ஆறு மணிக்கு பெந்தகொஸ்தே சபை வளாகம் ஜி மஹால் பின்புறம் குணவட்டம் வேலூர் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் தெவ பயம் இல்லை இது கடைசி காலம் பாத்தீங்களா தெய்வ பயமும் இல்லை தெய்வ பக்தியும் இல்லை ரெண்டுமே கடைசி காலத்தில் ரொம்ப குறையுது தெய்வ பயங்கிறது சுத்தமா இல்லை ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுங்கிறது அனைவருக்கு தெரியல தெய்வ பயமும் இல்லை தெய்வ பக்தியும் இல்லை ஒரு இடத்துல சொல்றான் ஒரு மனுஷன் நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு பதில் என்ன சொன்னான் அப்புறம் என்ன சொல்றான் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று அறிந்து நான் இடங்கள்ல சில சபைகள்ல தெய்வ பயம் தெய்வ பக்தி இல்ல பக்தியின் வேஷம் இருக்கு சீக்கிரம் ஆரியாமா இருபது பதினொன்னு அதற்கு அபிரம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் பார்த்தீங்களா இவ்வளோ கரெக்டாக சொல்றான் ஓப்பனா பிரச்சனை என்னங்கிறம்போது சொல்லிட்டான் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை ஆதியாமு இருபது பதினொன்னு திமுத்தியில் வாசிங்க தேவபக்தியின் வேஷம் இருக்கு அதன் பலன் இல்லை அதை மறுதளிக்கிறாங்க ரெண்டித்தி மூணு அஞ்சு அப்போ வேஷம் இருக்கு பக்தி இல்லை பலன் இல்லை தெய்வபக்தியின் வேஷத்தை தெரிப்பார்கள் இப்போ தெய்வ பயமும் இல்லை தெய்வ பக்தியும் இல்லை இப்போ அப்படி தான் இருக்கு இன்னைக்கு தெய்வ பயம் நம்முடைய ஜனங்களுக்குள்ள எவ்வளோ பேருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் தெய்வ பயம் இருந்தால் அதனுடைய எஃபெக்ட் எப்படின்னா யோசிப்பு தான் அதனுடைய அடையாளம் வாய்ப்பு கையப்பிடிச்சு இழுத்தாலும் அவன் நிச்சயமாட்டான் பாவம் செய்ய மாட்டேன் நமக்கு இவ்வளோ சத்தியம் தெரியுது இவ்வளோ உபதேசம் தெரியுது எவ்வளோ சண்டை போடுறோம் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறோம் பாருங்க எவ்வளோ மாமிசீகத்துக்கு இடம் கொடுக்குறோம் பாருங்க எவ்வளோ பொய் சொல்கிறோம் பாருங்கள் தெய்வ பயம் இல்லை தெய்வ பயம் இல்லாதனால தான் அவன் அபிராமுடைய மனைவியை நிச்சயிட்டு போகிறான் கூப்பிட்டு போகிறான் அந்த லெவலுக்கு தரான் குறைஞ்சிட்டே போய் அதே போல பக்தி பக்தின்னு சொன்னால் உலகத்தால் கரைபடாததான் என்னது பக்தி நம்ம ஆளுங்க உலகத்தில் கரைப்படாமலாம் இருக்காங்க ஏசு சொல்றேன் நான் இந்த உலகத்தான் அல்ல நீங்கள் உலகத்தால் அல்ல நீங்கள் உலகத்தாரா அல்லாதனால் உலகம் உங்களை என்ன செய்யும் பகைக்கும் நீங்க உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை என்ன செய்யும் ரொம்ப தெளிவாக கத்தர் பேசுற அதனால நம்ம ஜோ நம்முடைய சபைக்குள்ள தெய்வ பயம் அற்று பெயரக்கூடாது குறைஞ்சிடக்கூடாது தெய்வ பயம் இல்லாமல் பெயரக்கூடாது மனுஷ பயம் இருக்கு தேவனுடைய பயம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கன்னியை பருவிக்கும் அப்ப நம்ம தேவனுக்கு பயப்படணும் காண்கிறார் கேட்கிறார் தேவனுக்கு பயந்த நான் இந்த பொல்லா போய் செய்வது எப்படி யோசிப்பார்த்தையை மட்டும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி தெய்வ பயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷ பயமும் குறைஞ்சிருச்சு முந்தி புருஷனுக்கு பயப்படுவாங்க பெற்றோருக்கு பயப்படுவாங்க ஊழியக்காரங்களுக்கு பயப்படுவாங்க இப்போ அதுவும் நெஞ்சிருச்சே குறைஞ்சிருச்சு டேட்டையா போய் ஏதாவது சொன்னால் ஆ சொல்லு பார்ப்போம் அப்படி என்ன இது என்ன அது என்ன அப்படின்னா கேட்குறான் இப்போ என்ன பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் போன நேத்தா அந்த இன்ஜினியரிங் கல்லூரி பிரின்ஸிபலே நினச்சிட்டாங்க அப்போ வாத்தியாரை பற்றி அவனுக்கு என்ன இல்லை ஆ பயமே கிடையாது துணிஞ்சு போகிறான் இப்போ நீ இன்னும் மூணு பேர் வெளியே வந்துருவான்னு நினைக்கிறீங்க இன்னும் பதினாலு வருஷம் எங்கே இருக்கணும் என்ன தான் கோர்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அங்கேயே பிடிச்சி அப்போமே எணிஞ்சாச்சு தப்பி இப்படி போனால் அவன் இவன் சொல்லலாம் அங்கேயே பிடிச்சிட்டாங்க அங்கேயே ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஃபோர்ட்டீன் இயர்ஸ் இப்போ எத்தனை வயசு இருக்கும் இருபது வயசு இருக்குமா இருபது முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எங்கே இருக்கணும் ஜெயிலில் இருப்பான் இதுக்கு பிறகு இவர் வந்து என்ன சதிச்சிருப்பான் அவலகத்தில் பாதி வயசு நினைஞ்சிருச்சு முடிஞ்சு போயிடும் தெய்வ பயம் அந்த மனுஷ பயம் கூட இல்லை முந்திலாம் டீச்சர்னா அதுனா மாதா பிதா குரு இப்போ இப்போ டீச்சர்னா போயாண்டு போயிட்டே இருப்பான் குட்டி பிள்ளைகளுக்கு அந்த பயம்லாம் நினைஞ்சிருச்சு போயிடுச்சு பயங்களுக்கு போயிடுச்சு மதிப்பு போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு இன்னைக்கு கண்டிஷன் அவ்வளோ ஒஸ்ட்டாக போயிடுச்சு நம்மளே ஆராதனையில் பாருங்கள் எல்லோரும் ஆவில் ஆரம்பும் போது பாதி தெய்வ பயம் இருந்தால் எல்லாரும் நிசிவோம் ஆராதிக்கும் அந்த ஹாலுக்குள்ளே வரும்போது சர்ச்சுக்குள்ளே வரும்போது ஆஃபீஸுக்குள்ளே போகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரியாதை நினசியுது இருக்குது வீடுகள்லாம் அதனால தான் அந்த காலத்தில் வீடு கெட்ட தெரியாமல் அவங்க நாலு அடியில் நில நில வைக்கலை வீட்டில் அவனுக்கு கெட்ட தெரியும் என்ன வரணும் உள்ளே வரும்போது குனிஞ்சி வரணும் சாப்பிடும்போது கூட எப்படி எப்படி தான் சாப்பிடணுமாங்க குனிஞ்சி தான் அதான் பிளேட்டை கீழே வச்சு சாப்பிட இப்போ நம்மளால இங்கே வச்சுக்கிறாங்க அது ரொம்ப ஸ்டைல் ஆகிடுச்சு ஏன் பிளேட்டை கீழே வச்சு சாப்பிட சொன்னாங்கன்னா என்ன செய்யணும் அது மாதிரி தொடப்பத்தை வச்சு ீங்க அந்த அநீதிய நியாயாதிபதி லோக என்ன சொல்றான் அவன் தன்னை பத்தி அறிக்கை பதினேழு பதினெட்டா பதினெட்டு நாலா ரெண்டு தேவனுக்கு பயப்படாதவன் அடுத்த யாரு மனுஷனை மதியாதவன் இப்படி ஒரு ஆள் அவனுக்கு தெய்வ பயம் இல்ல மனுஷன் ஒருத்தனையும் மதிக்க மாட்டான் இப்படித்தான் இப்ப இப்ப ட்ரெண்ட் இப்படித்தான் இருக்கு இப்படிதான் இருக்கு அம்மா அப்பாவெல்லாம் மதிக்கிறாங்க நினைக்கிறேங்க ஆரம்ப காலங்களில் சின்ன பிள்ளைகளில் அப்பாவா நீ வா போன்னு பேசுனா பிள்ளை பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்கும் என் பிள்ளை நிச்சயிச்சுட்டான் இனிய பேசுறான்னு இரு பதினஞ்சு வயசுல வந்துட்டு நீனு பேசுனா கோபம் வந்துருது இருக்கு ஏன்னா மரியாதை பேசுகிறான்னு நம்ம அப்படித்தான் நெஞ்சிருக்கோம் தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் வளத்துருக்கோம் அப்பவுமே நீங்கள் வாங்க அந்த மரியாதையில நம்ம நினைச்சுல சொல்லி கொடுக்கல நம்ம இப்பவுமே சண்டை போடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் விடாத கேள்வி கேள்வி அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இது கடைசியில் யார் பக்கம் வரும் சொல்லுங்க நம்ம பக்கம் தான் வருவோம் கடிக்க தான் வருவான் சென்னையில் ஒரு சிசு அவங்க பையனைக்கும் பயப்படுறதில்லை மனுஷனுக்கும் பயப்படுறது இல்லைன்னா நம்ம எங்க போறது யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளைங்களுடைய தேவ சமூகத்தை குறித்து பயம் இல்ல ஜ நம்முடைய சபையில் உள்ள எல்லாருக்கும் தெய்வ பயத்தை கத்தரணும் தெய்வ பயம் தெய்வ பக்தி நமக்கு இந்த நாட்கள்ல வேணும் இப்படி போயிடக்கூடாது பிள்ளைகளுக்கு வேணும் நம்முடைய சந்ததிகளுக்கு வேணும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வேணும் நமக்கு வேணும் கத்திர நாட்கள் சபை முழுவதையும் தெய்வ பயத்தினாலும் தெய்வ பக்தினாலும் நிறைக்க முடியாது ஜோ பயப்படாமல் மனுஷனையும் கத்தாவே தெய்வபக்தியின் பலன் வேணும் கத்தாவே ஆமா சபைக்குள்ள தெய்வ பயம் தெய்வ பக்தியை கத்திர நாட்கள் வேறொன்று செய்ய முடியா ஸ்தோதிரம்